பாடம் பனிரண்டு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய மினாவின் நாட்களிலும் அரபாவுக்கு புறப்படும் போதும் தக்பீர் கூறுவது உமரதியாக அவர்கள் மினாவில் தமது கூடாரத்தில் தக்பீர் கூறுவார்கள் அதை பள்ளியில் உள்ளவர்கள் செவியுற்று அவர்களும் தக்பீர் கூறுவார்கள் மேலும் கடை வீதியில் உள்ளவர்களும் தக்பீர் கூறுவார்கள் முடிவில் மினா தக்பீர் முழக்கத்தால் அதிரும் மேற்கண்ட நாட்களில் தொழுகைக்கு பிறகும் கூடாரத்திலும் அமரும் போதும் நடக்கும் போதும் இபுன் உமர் அலியல்ல கூறுபவர்களாக இருந்தனர் மைமுனார் அலியுல்லாஹன்ஹா அவர்கள் நகுருடைய நாளில் அதாவது துல்ஹ் பத்தாம் நாள் தக்பீர் கூறுபவர்களாக இருந்தனர் அஃபான் பின் உஸ்மான் உமர் பின் அப்துல் அசீஸ் ஆகியோரை தஷ்ரீக் நாட்களில் அதாவது 11, 12, 13 இரவுகளில் ஆண்களுடன் பெண்களும் பள்ளியில் தக்பீர் கூறுபவர்களாக இருந்தனர்